ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் இதுவரையிலும் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தினுடைய முக்கியத்துவம் சந்தியாவந்தனம் செய்யக்கூடியதானம் முறை இவைகளை விரிவாக பார்த்தோம் அதில் நடுவில் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தா அந்த சந்தேகங்களுக்கு பதிலாகவே இன்றைய தினம் பார்க்கலாம் தர்மங்களேன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் சந்தேகம் என்னென்னா ரெண்டு வேளை சந்தியாவந்தனம் விட்டு போயிடுத்துன்னா அந்த ரெண்டு வேலை சந்தியாவந்தனத்தையும் சேர்த்து தனித்தனியாக செய்யணும் அப்படிங்கிறத முதல்லையே பார்த்தோம் அதாவது காலம்பரை செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் சரியான காலத்தில் செய்ய முடியல ஏதோ பிரயாணங்களில் இருந்தோம் அல்லது ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா அப்போது மாத்தியான் காலத்தில் மாத்தியான் பண்ணிவிட்டு பிறகு செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை செய்யணும் அதே போல் மாத்தியான்கத்தை சரியான செய்ய முடியலன்னா சாயங்காலம் சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடியே நேரம் இருந்ததானால் மாத்தியான் பண்ணிவிட்டு பிறகு சாயங்காலம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை பண்ணணும் சாயங்காலம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தன காலமும் வந்துடுத்து அப்படின்னா அப்போது சாயங்காலம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை செய்துட்டு மத்தியானம் செய்ய வேண்டிய மாத்தியான்கத்தை அதற்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் முதல்லே பார்த்தோம் இதில் சந்தேகம் என்னென்னா இப்போது ரெண்டு வேலை விட்டு போயிடுத்துன்னா அப்படி செய்யலாம் மூணு வேலை விட்டு போயிடுத்துன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இதற்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற வழி என்னென்னா ஒரு வேலை கூட விட்டு போகாமல் செய்யணும் அப்படிங்குறதான் முக்கியமான விஷயம் விடப்படாது இப்போது ஆகாரம் இருக்குது சாப்பிட்றதுங்கிறத நாம் இல்லையே விடுறது இல்லையே ஏதோ முன்ன பின்ன ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் முடிச்சுடுறோம் ஆகாரத்தை அதே போல் தான் கிடச்ச போது கிடச்ச இடத்துல கிடைச்ச தீர்த்தத்தை வச்சுண்டாவது செய்துவிடணும் விடப்படாது இந்த விடுறதுங்கிறது வந்ததானால் அதில் ஒரு அஸ்ரத்த நமக்கு வருது அதுதான் எல்லா அனர்த்தங்களுக்கும் மூலமாக போகிறது அப்படி விடுறதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சோன்னா அப்புறம் எல்லாத்தையும் விட்டுடலாம்னு தோணிப்பிடும் அப்படி தான் நிறைய காரியங்கள் விட்டு போயிடுறது விடப்படாது ஏதோ தர்ம சங்கடத்திலால் அப்படி வந்துடுத்தோன்னா என்ன செய்யறதுன்னா இப்போது சாயங்காலம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை செய்யலை மாத்தியான் கமும் செய்யலை சாயங்காலம் வந்துடுது அப்படின்னா அப்போது சாயங்காலம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை செய்துட்டு ரெண்டாவது காலம்பரை செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை செய்துட்டு பிறகு மாத்தியான் பண்ணணும் இந்த நித்திய கர்மாக்களில் இதுதான் முறை சந்தியாவந்தனம் முதற்கொண்டு இதெல்லாம் நித்திய கர்மானு பேர் நித்திய கர்மாக்கள்லாம் எவ்வளவு விட்டு போச்சோ அவலவையும் சேர்த்து ஒன்றாக செய்கிறதுங்கிற முறை கிடையாது எவ்வளவு விட்டு போச்சோ அவ்வளவையும் தனித்தனியாக செய்துண்டே வரணும் இதேபோல் எத்தனை வேலை விட்டு போச்சோ அத்தனை வேலை செய்யணும் தனித்தனியாக செய்துண்டே வரணும் இதுதான் எல்லாத்துக்குமே நித்தியகர்மாக்களில் உள்ள முறை ரெண்டாவது சந்தேகம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ பூமியில் வாசம் பண்ணுறோம் கீழே வ வசிக்கிறோம்னா அப்போது இந்த அர்கப்பிரதானம் பண்ணுற பொழுது கையில் ஜலம் எடுத்துண்டு அப்படி சூரியனை நோக்கி வீசணும்னு நம்முடைய வேதம் சொல்கிறது அந்த முறையில் செய்ய முடியும் காயத்ரிஜாபிமந்திரித்தாக ஆப்ப ஊர்துவம் விக்ஷிபந்தி வேதம் சொல்கிறது காயத்ரி மந்திரத்தினால் அபிமந்திரணம் பண்ணின தீர்த்தத்தை சூரியன் இருக்கிறதுக்க நோக்கி மேல் நோக்கி வீசணும் ஜலத்தை அது பூமியில் இருக்கிற பொழுது செய்கிறதுக்கு சாத்தியப்படும் இப்போது மாடியில் வாசம் பண்ணுற பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இப்படி மேலே மாடியில வாசம் பண்ண நேர்றது இப்போது அது மாதிரி வாசம் பண்ணுறவர்கள் அது மாதிரி வீச முடியாது அர்க அர்கலத்தை அப்போது அவர்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி மாடியில் வாசம் பண்ணுறவர்களும் கீழே பூமியில் வந்து அர்கப்பிரதானத்தை பண்ணிட்டு போகிறதுன்னு வச்சுக்கணும் சந்தியாவந்தனம் கீழே வந்து பண்ணிவிட்டு போகிறது அப்படின்னு வச்சுக்கணும் மாடியிலேயே பண்ணப்படாது எதையுமே அதுதான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற வழி ரிஷிகள் அப்படி தான் சொல்கிறா நமக்கு உடனே என்ன தோணும்னா ரிஷிகள் தர்மசாஸ்திரங்கள் எழுதுகிறனால மாடி வீடு கிடையாது அப்பார்ட்மெண்ட்டுகள் கிடையாது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் கிடையாது ஆகியனால ரிஷிகள் இருந்த மாதிரி தர்மசாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்கா அவர்கள் மாதிரி எல்லாரும் இருப்பான்னு எழுதி வச்சுருக்கா அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அப்படி ஒரு எண்ணமே நமக்கு வரப்படாது ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் தீர்க்கத ரிஷிகள்னு பேர் நடக்கிறது நடக்கப் போகிறது கூட பார்க்கக்கூடிய சக்தி ரிஷிகளுக்கு உண்டு இன்றைக்கும் ரிஷிகள்லாம் இருக்கா சிறஞ்சீவிகள்னு பேர் ரிஷிகள்னா இல்லைன்னா அவருடைய ரிஷிகளுடைய வாக்கியங்கள்லாம் நம்ம வரைக்கும் கிடைக்காது எத்தனையோ பேர் எவ்வளவோ புஸ்தகங்கள் எழுதினாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் அந்த புஸ்தகம் கைவிட்டு போய்டும் ஆனால் ரிஷிகள் சொன்ன தர்மசாஸ்திரங்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கை வரைக்கும் வந்திருக்கு என்ன காரணம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தைகள் நடக்கப்போறதையும் சேர்த்து கிர கிரகிக்கக்கூடியவர்கள் ரிஷிகள் ஆகையினாலே அவனாளிலேயும் மாடிகெல்லாம் உண்டு இல்லைன்னு நாம் நினைப்போம் ரிஷிகள் மாடி உண்டு அரண்மனையெல்லாம் இருந்திருக்கு ராஜாக்கள்லாம் இருந்திருக்கா மாடியெல்லாம் இருக்குது ரிஷிகள் நாள்லேயும் உண்டு மாடியில் போய் வாசம் பண்ணுறதுன்னு வச்சிக்கல்ல காரணம் என்னென்னா பூமியில் தான் வாசம் பண்ணணும் மாடியில் போய் வாசம் பண்ணக்கூடாது பூஸ்பரிசம் இல்லாமல் எதையுமே நாம் செய்யக்கூடாது செய்தால் நமக்கு வியாதிகள் தான் வரும் ஏன்னா பூஸ்பரிசங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஆகையினால மாடியில் போய் வாசம் பண்ணுறதுன்னு ரிஷிகள் வச்சுக்கல இப்போ இந்த நாளில் ஜன நெருக்கடி அப்படிங்கிறதுனால இப்போது மாடியில் வாசம் பண்ணுறதுங்கிற நெருக்கடி வந்துடுத்து அப்படி மாடியில் வாசம் பண்ணுறவாளாக இருந்தாலும் கீழே இறங்கி வந்து பூமியில் வந்து அர்க்யப்பிரதானம் பண்ணிட்டு போகிறதுன்னு வச்சுக்கணும் அப்படியும் சாத்தியப்படவில்லை அப்படின்னா அப்போது சந்தே எப்படி பண்ணுறது அப்படின்னா கயிறையே ஜலத்தை எடுத்துகிட்டு மந்திரம் சொல்லி அப்படி கையை மேல் நோக்கி காண்பிச்சுட்டு கீழே விட்டுடுறது அப்படியாவது செய்யணும் இதுக்கெல்லாம் என்ன வாக்கியம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ரிஷிகள் நமக்கு வாக்கியம் சொல்லலை ரெஃபரன்ஸு நமக்கு காண்பிக்கல அப்படி முடியலைன்னா இப்படி இப்படி முடியலைன்னா இப்படி அப்படின்னு கொஞ்சம் எந்த விஷயங்கள் அப்படி செய்ய முடியுமோ அங்கே செய்யணும் எல்லா விஷயங்கள்லையுமே நாம் விட்டு கொடுத்து செய்கிறதுங்கிறது கூடாது அப்படி விட்டுக் கொடுக்கறதுன்னு வந்துடுத்துன்னா எந்த ஒரு விஷயமும் நாம் சரியான முறையில் செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நாம் இன்னொன்றும் யோசிக்கவே விடாது இந்த காரியத்தை இப்படி செய்ய முடியல அப்படின்னா உடனே அதுக்கு சப்ஸ்டிடியூட்டுன்னு இன்னும் இன்னும் யோசிக்கக்கூடாது அந்த முறையில் நாம் செய்யணும்னு நாம் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணினால் ரிஷிகளே நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள் தேவதைகளே அனுகிரகம் பண்ணுவாள் அப்படித்தான் ஒரு வயசானவர் ஒருத்தரை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் இது மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் நான் வாசம் பண்ணுறேன் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணுறது ஸ்ராத்தங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு நான் அங்கே தான் செய்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படி செய்யப்படாது பூமியில் வந்து செய்கிறது அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் பண்ணினேன் உங்களுக்கு பூமியிலே வந்து செய்கிறது போல் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ரிஷிகள் அப்படின்னு சொல்லி அவர் செய்து பார்த்து அவருக்கு பலன் வந்துடுத்து கீழே வந்து வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறது கீழே வந்து வந்து ஒவ்வொன்றையும் பண்ணுறதுன்னு வச்சிருந்ததுனால அவருக்கு கீழ் போ போஷனே விலைக்கு வந்துருத்தவர் கீழே உள்ள மனையே விலக்கி வந்து அந்த மனையை வாங்கின்னு வந்து அவர் பூமியிலையே எல்லாம் பண்ணுறது போல் அவருக்கு அனுகிரகம் பண்ணினால் ரிஷிகள் தேவதைகள் நாம் நினைக்கணும் நம்முடைய சங்கல்பந்தான் முக்கியம் நாம் சங்கல்பிச்சோமானால் கொடுக்கறதுக்கு காத்துன்றிருக்கா தேவதைகளும் ரிஷிகளும் நமக்கு கேட்க தெரியல கேட்கணும் ஆகையினாலே ரிஷிகள் நமக்கு எப்படி சொல்லியிருக்காளோ அந்த முறையில் செய்கிறதுன்னு வச்சுக்கணும் அடுத்ததாக எந்த தீர்த்தத்தை வச்சுருந்து சந்தியாவந்தனம் பண்ணுறது பைப்பில் ஜலம் வருது பாட்டிலில் ஜலம் வாங்குகிறோம் அந்த ஜலத்தை வச்சுட்டு சிந்தியாவந்தனம் பண்ணுறதா அப்படின்னா கையில் அந்த வேலையில் என்ன ஜலம் இருக்கோ அந்த ஜலத்தை வச்சுருந்து சந்தியாவந்தனம் பண்ணிட வேண்டியதுதான் விடப்படாது ஆனால் லீவு நாளில் அவ்வப்பொழுது பக்கத்தில் உள்ள நதிக்கரையில் அல்லது குளத்தங்கரையில் அல்லது கிணத்தடி உள்ள இடத்துல அங்கே போய் சந்தியாவந்தனம் பண்ணுறது இந்த அமாவாஸ்யா போன்ற புண்ணிய காலங்களில் தர்ப்பணங்களை அது மாதிரி இடத்துல போய் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் தொடர்ந்து பாட்டில் ஜலத்தை வாங்கியே உபயோகப்படுத்தப்படாது முடிஞ்ச பொழுது அது மாதிரி இடங்களில் போய் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் அப்படி கனத்தங்கரை கிடச்சதுன்னா கனத்தங்கரையில் போய் பண்ணுறது அது மாதிரி டவுன்கள்லேயும் அந்த வசதிகள்லாம் இருக்குது டவுன்கள்லேயும் கிணத் கிணறு உள்ள வீடுகள் இருக்குது குளங்கள் உள்ள கோவில்கள் இருக்குது அது மாதிரி இடங்களில் போய் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் அந்த ஜலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நேரங்கள்லாம் மாறி இருக்குன்னாலும் கூட தப்பு இல்லை ஆப்பகா பூமிகதாக சுத்தாகான்னு ஜலம் பூமியில் இருக்கிற வரைக்கும் சுத்தம் அந்த ஜலத்தை வச்சுன்னு பண்ணினால் அது பண்ணினதாக ஆகும் அப்படின்னு வச்சுட்டு நாம் எந்த ஒரு காரியத்தையும் சரியான முறையில் செய்த பலன் கிடைக்கும் அது நம்மளை ரொம்ப மேல் நோக்கி ரொம்ப உயர்த்தும் நம்மளை உயரத்துக்கு கொண்டு வரும்ங்கிறத செய்து பார்த்து அனுபவித்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்